சச்சிதானோத்தியேத்தாபயாதிச்சிப்போகம் மன்ன பிரிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு தத்துவஜானத்தை உபதேசம் பண்ணுகிறார் இங்கே என்ன சொல்கிறார்கள்னால் ஜனங்களுக்கு சாத்திய சாதன விவேக்கமே சரியாக இருக்கிறது இல்லை எப்போவுமே வாழ்க்கையோட குறிக்கோளோ அந்த குறிக்கோளை அடையிறதுக்கான வழிகளோ தெளிவாக தெரியறதே கிடையாது நம்ம சுற்றி ஊரில் இருக்கிறவர்கள்லாம் என்ன பண்ணுகிறார்களோ அதையே நாமளும் பண்ணணும் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள் நம்ம பார்க்குறோமே பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க பியர் பிரெஷர்னால் நாளைக்கு நமக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ மனசுக்கு சந்தோஷமோ துக்கமோ வந்தால் நம்ம தான் அனுபவிக்கணும் ஊரில் எல்லோரும் இருக்காங்கிறதுக்காக ஊரில் அத்தனை பேரும் வலது கையில் சூடு போட்டுக்கிறானா அதை பார்த்து நம்மளும் சூடு போட்டுக்க முடியுமா அப்படிலாம் பண்ண முடியாது ஆனால் ஜனங்கள் அப்படி தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொள்கிறார்கள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் விவேக் எப்படி பண்ண மாட்டான் ஊர் எப்படி இருந்தாலும் சரி அவன் விவேகமாக தான் வாழ்வான் இங்கே சொல்கிறார் ஜனங்கள் ஜனாகனு போட்டுக்கணும் ஜனாக சுகதுக்கையோ பிராப்தி விகாத்தஞ்ச ஜானந்தி ந ஜனந்தி இல்லை ஜானந்தி எதி எதுனா ஒரு வேளை ஜனாகா ஜனாகாங்கிறத நம்ம சப்ளை பண்ணிக்கணும் ஜனாகா மக்கள் மனுஷ சரீரத்தில் வாழ்கின்ற ஜீவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படி தான் நம்ம போட்டுக்கணும் ஆனால் தாங்கள் உடம்புக்கு வேறான ஜீவர்கள்ங்கிற ஞானம் கிடையாது பெரும்பாலும் இல்லை அதை நம்ம எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதுக்கும் பொறுமை கிடையாது அவ்வளோ வேகத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் மக்கள்லாம் ஒருவேளை சுகதுக்கோகோ பிராப்தி விகாத்தஞ்ச ஜானந்தி சுகதுக்கோகோன்னா இன்பத் துன்பங்களுடைய அடைதலையும் நீங்குதலையும் அதாவது எனக்கு இன்பம் வேணும் துன்பம் போகணும் அப்படிங்கிறதுக்கான வழி பிராப்தி உபாயம் விக்காத்த உபாயம்னு சேர்க்கணும் அதாவது நான் வந்து இன்பத்தை தான் விரும்புகிறேன் அந்த இன்பத்தை அடையறத்துக்கு என்ன வழி நான் துன்பத்தை விரும்பலை துன்பத்தை நீக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத அறிந்திருந்தார்களே ஆனால் அப்படிங்கிறார் ஒருவேளை அறிந்திருந்தார்களே ஆனால் நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை அதாவது நமக்கு என்ன வேணும் அது எப்படி கிடைக்கும் இது ரெண்டும் தெரியணும் யார்கிட்டையா கேட்டால் உனக்கு என்ன வேணும்னா பணம் வேணும்னு சொல்லுவான் சரி பணம் வந்து உனக்கு என்ன கொடுக்கும்னா சந்தோஷத்தை கொடுக்கும்னா அப்போ அதாவது சொல்ல பணமே இல்லாமல் உனக்கு சுகம் கிடைச்சா பணத்தை விரும்புயான்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியாது இப்போ உனக்கு என்னப்பா வேணும்னா நிறைய பணம் வேணுங்கிறான்னு வச்சுங்களேன் சரி நான் உனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக சௌகரியமாக இருக்கிறதுக்காகத்தான் வேணும்னா அதெல்லாம் இல்லாமலேயே சுகமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் நீ அந்த வழியை பின்பற்றுவியா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு வழி இருக்கிறதுனே ஒத்துக்க முதல்ல இப்படி ஒத்துண்டா தானே பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழி துக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரத்தில் இருக்குது அதை தெரிஞ்சிருந்தான்னா அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணுவான் பெரும்பாலும் அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை சொன்னாலும் கேட்குறதில்லை சுயமாகவும் சிந்திக்கிறது அதை சிந்திக்க விரும்புறதில்லை ஒருத்தர் கேட்குறாரு எங்கிட்ட வந்து செல்ஃப் நாலேட்ஜினால் வாட் இஸ் த யூஸ்ங்கிற நான் யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பயனுங்கிற நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட நான் யாருன்னு தெரிஞ்சிக்கிறதான் பயன் நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் இருக்குது ஆனால் அவருக்கு அதில் வந்து என்ன யூஸ் இது இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தெரிஞ்சால் போகிறதா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவை இருக்கா ஏன் இப்படிலாம் சொல்லின்னு இருக்கேங்கிறாங்க நம்மளை பார்த்து ஆனால் நம்ம பெரியவங்கள்லாம் என்னென்னா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு பாடியிருக்கிறார்கள் அப்போ திருமூலர்லாம் என்ன முட்டாளா தன்னை அறிந்த ஒரு இன்பமுறை வெண்ணிலாவே நீ தந்திரம் ஒன்று சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே இப்படி வள்ளலார் பாடியிருக்கார் எத்தனையோ மகான்கள் பாடியிருக்கிறார்கள் ஞானனும் பொருளாய் நானையே பெருக்கி தானன மாற்றும் சாகா சுடராய்ங்கிறார் பாரதியர் இந்த பாரத தேசத்தில் ஆத்ம ஜானத்தை வச்சுத்தானே ஆன்மீகம்னே சொல்கிறோம் ஆத்மாவுக்கு எது நல்லதை செய்யுமோ அதை செய்யணும் உடம்புக்கு நல்லது செய்கிறதை பற்றி இல்லை ஆத்மாவுக்காகத்தான் உடம்பு உடம்பு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா ஆத்மா வாணும் இருக்கட்டும் ஒருவேளை எதி ஒருவேளை இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் என்ன இன்பத்தை அடைவதற்கு வழி என்ன துன்பத்தை நீக்குவதற்கு வழி என்ன என்பதை அறிந்திருந்தார்களே ஆனால் தருகி ததர்த்தம் பிரயத்னம் குறுவந்தி அதில் என்ன சொல்றார் அதுக்கு முயற்சி செய்வார்கள் சில சமயம் என்னாகிறதுனா தே அவர்களும் கூட தே அப்பி யோகம் அத எதா மிருத்யு ந பிரபவேத் தத்யோகம் ந அப்படி படிக்கணும் தே அப்பி என்ன அர்த்தம்னா அவர்களும் கூட ஒருவேளை அறிஞ்சிருக்கானே வச்சுப்போம் அதுக்காக முயற்சி பண்ணுறானே வச்சுப்போம் இங்கே தர்மாதர்ம விவேக்கம் மாதிரி சொல்கிறார் சில பேருக்கு வாழ்க்கையில் அதர்மம் பண்ணாமல் இருந்தால் துக்கம் வராது தர்மம் பண்ணினா சுகம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக முயற்சி பண்ணலாம் ஆனால் அவர்களும் கூட மோக்த்துக்காக முயற்சி பண்ணுறதில்லை அப்படிங்கிற ரெண்டாவது வழியில் எதா மிருத்யுகூன பிரபுவே மீண்டும் மீண்டும் மரணம் பிறப்பு இறப்பு வராமல் இருக்கணும்னா இங்கே மிருத்யுகன்னா சம்சாரம்னு அர்த்தம் தேப்பி தேப்பின்னா அவர்களும் கூட எப்படி வாழ்ந்தால் எதை புரிந்து நமக்கு மீண்டும் இந்த உடல் உலகப்பற்று பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அட்டாச்மெண்ட் வராதோ அந்த வழியே அவங்க தெரிஞ்சுக்கல தத்து யோகம் தேன விதுகு அத்தா சாட்சாத்தா தெரிஞ்சுக்கலேங்கிறார் அத்தான்னு சொன்னால் சாக்ஷாத்தா புரிஞ்சுக்கல தெளிவாக புரிஞ்சுக்கிறது இல்லை அதுக்கு முயற்சி பண்ணுறது இல்லைங்கிறார் இப்போ ஸ்லோகத்தோட சாரந்தான் என்ன அப்படின்னு கேட்டால் மக்கள் வாழ்க்கையின் குறிக்கோளையை உண்மையான குறிக்கோளையும் அதற்கு உண்மையான வழிமுறையையும் அறிவதில்லை ஒருவேளை அறிந்தாலும் கூட மீண்டும் உடல் பற்று உலகப்பற்றிலே உழலாமல் இருக்கக்கூடிய மெஞ்ஞானத்தை பெறுவதற்கு வழி தெரியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு இது காலங்காலமாக யூனிவர்சல் ப்ராப்ளம் சனாதன ப்ராப்ளம் அதனால் சனாதனமாக இருக்கக்கூடிய வழிமுறையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல போகிறார் அதனால் நிறைய பேருக்கு விஷயமே தெரியலப்பா சாத்திய சாதன விவேக்கமே தெரியலையே அப்படின்னு ஆதங்கப்படுறார் பகவான் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் மருத் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுடி